ஏன் இணைந்து என்னை பணிந்து என்னை அடிச்சித்து என் தன்னையே அறிந்தவன் என்னையன்றியே சாரான் என்னை தவிர வேற எங்கும் போக மாட்டான் படிச்சுட முத்தி அடைவான் பின் யாதும் பெருந்தை இருந்து அத்தகைய அவன் பெருந்தைகள் மரியாதை கொடுக்குறான் அவன் இருக்கிற இடத்தில் என் சென்னியால் என் தலையினாலே சுமப்பேன் அவருக்கு வேண்டுவது செய்வோம் நான் தக்கச்சபத்தை உதவுவேன் ஒரு பெண்ணுக்கு பக்திக்கு ஒரு பெண்ணாக வந்து தாயாக வந்து பெருசை வேதனை திருப்தி எல்லாம் செஞ்சு முடியாதேன்னா என்ன சின்ன விஷயமா எவ்வளோ பக்தி இருக்கணும் வருங்க அந்த மாதிரி கருத்து வருவாங்களா இல்லை பாடிகிட்டு அவன் அனுப்பலாமில்ல அந்த அம்மா வராது அதுக்காக கொஞ்சம் கணக்கு பார்க்குற அம்மா எல்லாம் அப்படித்தான் எல்லாம் மாய ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் மாதிரி அப்படி கேட்டிருக்கு அப்படி வருது பன்றிக் குட்டிக்கு பால் கொடுத்தார் அவர் அவர் இந்த அம்மா கேட்குது ஈழ ஜனமாயியா பண்ணியை வடிவம் எடுத்து இன்னும் பால் கொடுக்கணும் இல்லை நல்லதா அப்படின்னு கேட்டது இந்த அம்மா பள்ளி இளைஞர்களாக போயிச்சான் இந்த அம்மாவுக்கு அம்மா எடுத்து மாடு பசு மாடு நல்லதான் நல்ல ஜனம்மா அதை எடுத்துக்கலாம் அம்மில்லை அப்படி இல்லை அப்போ தான் என்ன தான் ஏ பார்வதி ஏ எப்படி சீட்டில் அது ஒன்று நான் சீட்டி தந்தேன் ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள்னு ஒருத்தர் நொண்டி இருக்கான் ஒருத்தவன் கண்ணிய கோடனு இருக்கேன் ஒருத்தன் அறிவாளியாக இருக்கான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான் அப்போ நான் நல்லவனை வச்சுக்கிட்டு கெட்டவன் ஒரு தாய் விடுவார் அதனால் தந்தை கூட விட்டுவார் தாய் விட மாட்டேன் அது போல் தாயன்பு நான் என்னால் சேட்டிக்கப்படுறேன் என் குழந்தைகள் நான் எப்படி விட முடியும் அதனால் போனேன் அப்படி விளக்கு சொல்ல அந்த அம்மாவுக்கு அப்போ அந்த அம்மா எவ்வளோ தூரம் தேசமாக அதனால்தான் சாமி சொல்லதில்லை பக்தர்களுக்கு தானே எந்த வேஷம் வேணும் போட்டு போயிடுவார் பன்றி வேசம் கூட எடுப்பார் தாயா வருவார் தாய் மாணவர் எல்லாவரே செய்வார் அப்படி இருக்கு என்ன அந்த மாணிக்கா பாரு பேத ஒருபால்னு சொல்கிறார் பேதையன்று சொல்றாரு அறிவில்லாத பெண்ணு தான் சிவன் முன்னாலே பாருக அறிவில்லாத பெண்ணு தான் நமக்கு தான் தேவிய ஒழிய தீவனுக்கு தேவி இல்லை மாய அதனாலே அதனால தான் அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறதில்லை அது அந்த அம்மா போகாது நானே வரேன் வர்றாரு எவ்வளோ கருளை இருக்குன்னு பாருங்கள் அப்போ அந்த பக்தியோட முதிர்ச்சி தவிர வேறு என்ன சொல்ல முடியும் இப்படி எல்லாம் பாதுகாந்தேன் இவர் கதை மாறி சொன்னது எத்தனையோ கதையில் புராணங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ சொல்ல முடியுமா வேண்டாம் அப்புறம் என் பதத்தை விட்டு வர தேவதைகளை காணித்து இன்பங்காண்டனர் தாமன் இங்குதனேயை திவாரால் அன்பினான் அருள் மூர்த்தி வேண்டுனர்களும் அவர்வால் பின்பு அறிந்து நன்முத்தியே பெறுவார் ஐம்பத்தொன்பதாம் பாடல் மீண்டும் சொல்றார் என் விட்டு என்னுடைய பதத்தை என்ன நான் கொடுக்கக்கூடியது கைவில்ய இந்த உலகத்தில் இந்த ஜென்மத்தில் இந்த எந்தத்தில் அடையலாம் அப்படிப்பட்ட அதை விடுத்து இதர தேவதைகளை காமித்து நம்முடைய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட அவர்களையே முழுது கடலாக பாவித்து இன்பம் வேண்டுன்தானும் அதன் மூலமாக சுகத்தை இச்சுக்கிறார்களே பக்தர்கள் அவர்களுக்கு கூட இங்கு இதனை எழுது வர அவர்களும் என்னை தான் வணங்குகிறார்கள் நான் அவர்களுக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இதுதான் காரணப்பு உபாசனு பேர் கானபுரம் உபாசனை நேராக செய்கிறதுக்கு அழிவு இல்லைன்னு சொன்னால் காரி உபாசை பண்ணலாம் பண்ணாலும் அவர்தான் சாரும் ஒரு மனுஷனை காலை பிடிச்சிக்கிட்டு கஞ்சிடலாம் ஐயோ நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா சரி காலை தானே பிடிச்ச காலே காப்பாற்றணும்னு விட்டுட்டால் முடியுமா அப்படியே முடிவான் சொல்லுவாங்களே யாராவது காலை பிடிக்கிறது எதுக்கு அவளுடைய கருத்து பிடிக்கிறதுக்குதான் கருத்து பிடிக்கிறதுல கருத்து பிடிக்கிறதுக்கு அதனால காலை பிடிக்கிறதுக்கு என்ன காலை பிடிச்சான காலும் அவளுடைய உடம்புல ஒரு உறுப்பு அதை பிடிக்கிறாங்க பாருங்க நம்ம காலை பிடிச்சா கேட்டுக்கிறாச்சேன் கொஞ்சம் அனுபவம்னா சரி காலை பிடிச்சுக்க விட்டு விட்டுட்டியா சரிப்போம் அப்படின்னாக்கா அதுதான் கால் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே மன இறக்க வேறுபடணும்ங்கிறதுக்காக அதை மனக்கு மனது சம்மதிச்சு அனுகிரம் பண்ணணும்ங்கிறதுதான் கால் பிடிக்கிறது வழிய இல்லை பிடிப்பாங்களா அப்புறம் காலதானே படிச்சு என்ன படித்தான்னு கேட்டு கேட்க முடியுமாராவது பட் சில பேர் அன்பர்கள் கை பிடிப்பாங்க வாங்க வாங்க உங்களை உங்கள எதிர்பார்த்து கையை பிடிச்சிக்கிட்டு கொடுக்குறாங்க இல்லை கையை தானே குளிக்க என்ன குளிக்கினேன் சொல்ல முடியுமா அப்படி சொன்னக்கா பொருந்த ஒத்துக்குவாங்களா அப்போ உச்சியும் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு மனுஷன் உறுப்புகள் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு தனித்தன்மை உண்டு இருந்தாலும் ஒரு ஜீவனியே குறிக்கிறது அதுபோல இந்த உலகம் திருலோகங்கள்லேயும் அந்த காணப்படும் ஒன்றிய தான் அவள் உறுப்புகள் தான் திருமூர்த்திகள் மற்ற தேவலாம் எல்லாம் நாமும் கூட அதில் சேர்ந்தவங்க தான் அதை ஒத்துக்க மாட்டாமே ஒத்துக்குவோமா ஒத்து சொல்லுங்கள் யாரை ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது ஆ அப்படி பண்ணும்போது ஒத்துக்கலாம் ஓகே அதுவும் ஒத்துக்க மாட்டலாம் நாமும் காணப்படுகின்ற அம்சங்கள் தான் அவள் அது முன்ன செஞ்சால் அதுவும் காணும் அம்சம்தான் அத்தகைய பானம் வரணும் அதனால் எந்த தேவதை கும்பிட்டாலும் என்னை கும்பிடுறதாலும் ஏற்றுக் கொடுக்கிறார் இது இந்தி மதத்தில் எந்த தெய்வதையும் கும்பிட்டாலும் அனுமதி கொடுக்கிற காரணம் பல தெய்வ வழிபாடுகளுக்கு வழிபாடு சொந்த கொடுக்கிற இதுதான் மறுதேவ மதங்களை கிடையாது அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சில கருத்துக்களை உள்ள மதங்கள் தானே நம்ம முழு ஆரம்பத்திலே உள்ள அஞ்ஞானி முதல் ஞானி வரைக்கும் வழி சொல்லக்கூடிய ஒரே மதம் இந்த மதம் ஒன்றுதான் உலகத்துக்கு பள்ளிக்கூடத்தில் அரை கிளாஸ் கால் கிளாஸ் படிக்கிற பையன்கள் இருந்து அந்தாலருந்து பெரிய அம்மையே எல்லாம் பட்டம் படிப்பு வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடமாக இருந்து அப்படி இருக்கும் அப்படி போல இருந்தோம் படிக்கிரமங்கள் படிக்கிரமங்கள் மூலமாக பண்பாடு அடைந்து ஒரு ஜென்ம தேரில் பல ஜென்மங்கள் அடையணுங்கிறது நம்முடைய சாஸ்திரம் நிறையா சொல்லியிருக்கு அவர்கள் அப்படி அது ஏதோ ஒரு அந்த அந்த ஒரு சூழ்நிலைக்கு உயரப்படுத்தின மதங்கள் அது நம்ம நாட்டிலே அந்த அந்த கூட்டம் இருக்கு அதனால இங்கேயும் பிடிக்குது இங்கே வேற மேன் மக்கள் பிடிக்காது அதே போல மேல் நாடுகளில் நம்ம கருத்து அங்கே பிடிக்கும் மேல் மேன்மண்டத்தில் கீழ்மடைகள் அங்கே பிடிக்கிறது இல்லை அதான் அப்படித்தான் மன பரிபால மாதிரிதானே கருத்துக்கள் மனத்தை ஏற்றுக்கொள்ளும் அதனால இதர தேவதைகளை காமித்து இன்பம் வேண்டுதாமும் இங்கு இதனை எழுதுவாரால் என்னை மனங்கள் தான் ஏற்றுக்கொண்டு எல்லா வசதியும் செய்வேன் அன்பினால் அருள் மூர்த்தி வேண்டுனர்களும் பக்தியின் காரணமாக திருமூர்த்தி இருக்காங்களே அவர்கள் உபாதித்தாலும் சரி பதமூர்த்தி வேண்டாலும் அந்த பதமுத்தியை நான் கொடுக்கிறேன் அவர்களால் பின்பு வந்து என்னை அறிந்து நன்முத்தியே பெறுவார் பதங்குத்தி கொடுத்தாச்சு முழுமை இருக்குன்னு அதுவும் கிடையாது சாலோபா சாயீப சாருபா சாய் சொல்லக்கூடிய நாலு இருக்கின்றனவே நாலு முத்தி பயமா சொன்னதுதான் அதன் பிறகு சாய்சமுத்தி ஆனது அந்த பிரளய காலத்தில் அந்த மூர்த்தங்கள் எல்லாம் நாசமடையும் போது அப்போதான் உபதேசம் பண்றாராம் அப்ப இதுவரைக்கும் என்ன அணுக்கு தண்டன மாதிரி பக்கத்தில் இருக்கே இருந்தால் உனக்கு அறிவு கிடையாது உனக்கு தத்துவம் இல்லை இப்ப நான் உபதேசிக்கிறேன் எந்த ஒரு பரம்பொருளும் அந்த பரம்பொழுதான் உன் அதிஷானம் செய்யணும் அதே உன்னை அடித்தானம் செய்யணும் ஆகவே ரெண்டு பேரும் அதிர்ஷ்டானத்தை உண்டு தான் ஆரோக்கியத்தில் உபாதி பயத்தினால உயிர்த்தாலும் உண்டு நீ இதைத்தான் பிரதானமாக கருதி பவனம் கொண்டாய் அத்ய பவனம் கொள்வாயா சொல்லி உபயேசம் பண்ணி அங்கே உதயம் அதை இங்கே அடையலாமே இவ்வளவு இருந்து சரி போனா போகட்டும் பிராரம் இருக்கு என்று கேட்டுக்கொண்டு கடைசி உதயம் பண்றோம் அந்த உபதேசத்தை இங்கேயே அந்த அத்யதமுத்தியை அவரோஜானம் அடைந்த குருவை சாதனாதி அடைந்தாங்க நிச்சயமாக கிடைக்கும் சாதாரண குருவா சாதாரண ஞானம் கிடைக்கும் பரோ ஞானம் கிடைக்கும் அவரோஜான குருவை அடைஞ்சவனால் அரோஜானம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறது தானே கொடுப்பாங்க எல்லா கொடுப்பாங்க கத்திரிக்காய் வியாபாரம் போய் லட்டு வேணுமே நான் கொடுப்பானா நான் கத்திரிக்காய் கொடுப்பான் லட்டு கடையில் போய் தங்க வேணுமேன்னா கொடுப்பானா கொடுப்பாட்டா இருக்க வாங்கி ஆண்டு அப்படி போல் இங்கே அவரால் பின்பு வந்து என்னை அறிந்து நன்முத்தியே பெறுவர் அது வித புத்தியை அவர்கள் அடைகிறார்கள் அது இங்கே அடையலாம் வேதாந்தாசு முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை பயமாசை உண்டு ஏன் மித்தியாதி நிச்சயம் கிடையாது சத்தி புத்தி உண்டு மித்தியாதி நிச்சயம் செய்கிற இடங்களில் பயமாசை இருப்பதில்லை அது இங்கேயே அடையலாம் மனபரிபாலம் தான் அங்கும் மனபரிபாலம் தான் அதனால நீங்கள் அந்த பதமூர்த்திகள் விரும்பினால் விரும்புங்கோ கடைசியாக நான் தான் விஜயமூர்த்தி கொடுக்க போறேன்னு வழியே வேறு கிடையாது ஆகவே இங்கேயே நீங்கள் செய்யலாம் சரி செய்யலைன்னு போட்டு அங்கே தான் வந்து ஒத்துக்கோங்கோ அப்படிங்கிறது ஆகவே இறைவனுடைய திருவருள் நமக்கு இங்கே வேணுமென்னா நிச்சயமாக கிடைக்கும் இங்கே நம்பிக்கை இல்லைன்னாக்கா அங்கே அதுதான் கிடைக்கும் இல்லை ஒன்று நம்பிக்கை தான் ஏன் அப்படி வேணால் பிரார்த்தனைகள் இருக்கு நம்பி கொடுக்காது அது சொல்லியிருக்கு இல்லை புத பிரதிபந்தம் வர்த்தமான பிரதிபந்தம் ஆக பிரிவன் மூணு பிறந்தும் சொல்லியிருக்கு இல்லை தடைகள் மடி விடையாசக்தி அயமானோட புதர்க்கம் மறு சிற்றினம் சேர்த்தல் சபலத்துவாதி ஒரு உண்மை தெரிந்தும் உண்மை வராத அழுத்திலது வர்த்தமான பிரதிபந்தம் கான் அப்படின்னார் தடைகள் இருக்கு நான் தெரிஞ்சு பண்ணாலும் பிரதிபந்தம் பாகரம் இருந்தேன் அப்படி போல அவர்களுக்கு இங்கே கிடைக்கல அங்கே போய் அடையணும்னு பிராந்திருக்கு கர்மம் தான் பிரார்த்தந்தான் காணணும் சஞ்சீதத்தில் அந்தங்கோடு ஜென்மங்களில் செஞ்ச புண்ணிய பாகங்கள் மண்டி கிடக்குது அது எது பரிவாகமாகுதோ அது வரிபாகத்துக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தம் அமைக்கிறார் ஈஸ்வரன் அது எது எப்படி கொடுக்குதோ அப்படித்தான் அதனால் பொதுவாக சரசவ சராசரியில் ஈடுபடுறவர்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் கிடைக்கும் கிடைச்ச பிறகு அவர் எதோ பிரார்த்தம் இருந்தால் இந்த ஜென்மத்திலேயே அடையலாம் அல்லது அடஜென்மத்திலேயே அடையலாம் அதெல்லாம் அடிச்சிருக்கேன் அடிக்கலாம் மூச்சுக்களுக்கு மூணு ஜென்மதும் சொல்லப்பட்டிருக்க வழியா அதே மாதிரி கிடையாது மற்றவர்களுக்கோ ஜென்மங்கள் கணக்கு இல்லை எத்தனை பிறழையும் அதுவும் சொல்ல முடியாது அது ரெண்டு போகுது அதனால்தான் அவர்களால் பின்பு வந்து என அறிந்து நான் முத்தியே பெறுவார் இதுதான் கடைசியில்லைன்னு சொல்றார் சாமவார் அந்த கடவுள் அரும் சா இல்லாதென் தாமமதாமென்னை ஒழிந்தார் தமை வீட்டன் பா மகவாதிய சுற்ற முன் வீட்டு என் பாலன் பாய் ஆமரணாந்த தளவன் லிங்க தரிச்சிப்பான் அடுதப்பட்டு முன் மூத்தி வரைக்கும் சொல்லி முடித்தார் அப்போது அதற்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மனப்படுவாங்க இல்லையா நீ என்னை நினைந்து சிவலிங்கத்தை அரிச்சி போயாக நான் சிவடியிருக்கிறேன் ஆனால் சிவருமானுக்கு லிங்கம்னா குறி அடையாளம்னு அர்த்தம் இது உபாசனை பண்ணலாம் இது அருவம்னு பெயர் உருவம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்காது இருந்தாலும் உருவம்னு பெயர் அது இல்லைன்னு சொன்னாக்க அது அருவம் அது அருவம் தான் சொல்லுவாங்க மற்ற தேவதெல்லாம் உருவ வழிபாடு செய்கிறாங்கன்னா அது கண்ணுக்கு இருந்தால் உருவம் சொல்கிறேன் இப்போ ஸ்வேலிங்கத்துக்கு கண்ணுமுக்கு இல்லையே அப்போ அருவந்தானேன்னா அது ஆர்வமாகாது எதனாலே கண்ணுக்கு விஷயமாறு எல்லாமே உருவந்தான் இப்போது என்ன மைக் உருவம் இல்லையா இதுக்கு மேலே பல்ப் உரிமம் இல்லையா உருவம் இல்லையா கண்ணுக்கு இருந்தால்தான் உருவமா அப்புறம் ஒரு கொள்கை இருக்கு மக்கள் இடத்துல அப்படி உருவமா இல்லையா சகல முருகை எப்படி சொல்ல முடியும் கண்ணுக்கு விஷயமாகணும் அது அது அதுதான் முக்கியம் கண்ணுக்கு விஷயமா போகிறா உருவமே தான் அது எதுவாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு விஷயமாகலன்னா உருவம் இல்லை இப்போ சாஸ் இருக்குது அது கண்ணுக்கு விஷயம் ஆகிறதில்லை அது அருவம் தான் சொல்லலாம் அது அருவந்தான் கடவுள் நம்ம கண்ணுக்கு விஷயம் மாறதில்லை அருவம் தான் அது அப்போது இங்கே வந்து கண் மூக்கு இருந்தால் தான் உருவங்கிற கொள்கை இருக்கு அந்த கொள்கைனால்தான் தயாராக வர்றது எல்லாத்துக்கும் அது உருவமாக கண்ணுமுக்கு இல்லைனா அருவமா தொழில் கும்பிட்றான் இல்லைங்களா சேவத்தை அது அருவமா அது அவனுக்கு அது அருவமாக போயிடுச்சு அவனுக்கு திண்டுக்கல் கும்பிட்றதுன்னா உருவம் கண்முக்கு இருக்குது அதனால அது உருவமாக போயிடுச்சு ஒரு வெள்ளிபாடு கூட தாங்குறான் அவன் அந்த கூடை உருவம் இல்லையாவ அங்கேயே மூணு மண்டி போடுறான் ஏன் அவன் திருஷ்டிக்கு பொது திருஷ்டி எல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் அதுதான் கணுமுக்கு இருக்கிற ஒரு கருத்து நிறையா இருக்குது அது இல்லைன்னா அருமனும் கருத்து இருக்கு அதை தான் இங்கே பாருங்க சிவலிங்க வழிபாடு அருமனாக கும்பிடம் பண்ணால் அதுவும் அருவம் ஆகாது அப்புறம் என்ன கண்ணுமூக்கு இருக்கிறதுனால உருவன் சொல்கிறீங்களா அது இல்லை அதைகிட்ட சரி ஆனால் கண்ணு விஷயமா இருந்தனால உருவம் உண்டு ஆக அருவனும் பேர் இருக்கு அப்படி ரெண்டும் சேர்ந்தேன்னு அர்த்தம் அறுவை வழிபாடு அருவம் உருவம் ரெண்டும் உண்டு ஆனால் அது கூட இல்லாமல் வழிபாடு செஞ்சால் அறுவழிபாடுன்னு பேர் கண்ணு விஷயமான அது அருவம் என்ன சொல்ல முடியுமா அது உருவம் தான் அது அருவீ சேர்ந்த சிவகங்கை பாடன்னு பேர் இப்படி மக்களிடத்தில் கண்ணு முக்கியத்து உருவம்ங்கிற கொள்கை நிறையா இருக்கு எல்லார்டும் இருக்கு இல்லைன்னு சொன்னாங்க அருவமா எப்படி கருத்து இருக்கு பாருங்க அப்படி ஒரு தவறான கருத்து படித்தவங்கள்கிட்டே இருக்கு நீ படிக்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மதுவாகிட்டே இருக்கு இருக்கு சாம கடவுளரும் எல்லா கடவுள்களும் பிள்ளை காலத்திலே சேர்த்து போயிடுவாங்க அவருக்கு வாழ்க்கை கிடையாது உருவம் போகாது போயிடும் சாவில்லாது என் தாமம் அது ஆம் எவ்வளோ நிலையானது ஒரு காலம் சாகிறதில்லை பிள்ளை காலத்திலேயும் காரணப்பட விழுந்துதான் இருக்கு என்ன அவர் அருவ கடவுள் கண்ணு தெரியாது இப்ப இந்த முரூர்த்தங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது மூர்த்தங்கள் தான் அழுகி போயிரு பிள்ளைக்காலத்தில் என்று இப்படி சிந்தித்து என்னை ஒழிந்தால் தமிழிட்டு அதாவது என்னை அரிசிக்காத கூட்டம் இருக்கு அதனை விடுத்து மற்றவர்களை கும்பிட்றாங்களே அவர்களெல்லாம் என் நிலைக்கு வரமாட்டார்கள் பின் என்ன செய்யணும் அன்பாம் இன்னும் செய்கிறாங்க பிரீதியோடு மகவாதி செய்கிறாங்க அதாவது யஜ்யாகர்மங்கள் செய்கிறாங்க அவர்களுக்கு அக்னி அக்னி மேலே புரோகிதம் அக்னியாக தெய்வமாக கொண்டா கொள்றாங்க அப்புறம் விட்டு இப்படி பல தெய்வங்களை வழங்குகிற அந்த கொள்கையை எடுத்து யஜாகர்மங்களை எடுத்து சுற்றங்கள் இருந்தாக அதில் அய்மானத்தை எடுத்து இதெல்லாம் அய்மான வருடம்தான் என்பால் அன்பாய் என்னிடத்தில் மிக பிரீதியாய் ஆம் மரணாந்தத்து அளவும் எதுவருக்கும் சாகர் வரைக்கும் இருக்கணும் அதை கொஞ்ச நாள் செய்யலாம் பார்ப்போம் பலன் கிடைச்சா பார்ப்போம் இல்லை விட்டுலாமேன்னாக்கா அதுவும் பலன் வரேன் நான் வந்து ஐயப்ப கோவிலுக்கு பத்து வருஷம் போனேன் குழந்தையே பறக்க மாட்டேன் என்ன பண்ணுறது இப்போது அது போகிறது இல்லை திருப்பதியாக போகல இருக்கேன் அப்படின்னாக்கா அது ஒரு பக்தியா அது காய் பக்தி அது வியாபார ரீதியில் பக்தி ஆம் மரணாந்த தளவும் இங்கே லிங்கம் லிங்கத்தை அரிசிப்பான் ஆகவே ஞானம் அடையணும்னு சொன்னால் ஏதோ ஒரு உபாசனை அது லிங்க செய்யலாம் அது மரண அளவுக்கும் விடாமல் பலன் கிடைக்கலன்னாலும் கூட செஞ்சுக்கிட்டே இருந்தாக்க அந்த மனப்பரிபாகத்திற்கு தகுந்த இறைவன் அருள் செய்வார் என்பதை இங்கே வழிபாட்டு முறையை சொல்லார் எந்த பதமும் காதலிலாதே லிங்க தே வந்தி பவன் ஞானாத்மகமாகிய மயலாற்றோன் சிந்தை குலதா எங்கும் தானா சிவலிங்கம் அந்த ஜனன்தயிலே அறிவாளடைகின்றான் எந்த பதமும் காதலாதே அந்த மேல சொல்லப்பட்ட சொர்க்காதி பதவிகள் மேலே பதமுத்திகள் இதையெல்லாம் ஆசைப்படப்படாத அத்யதமிச்சி அடையிறவன் இதில் ஆசைப்படப்படாது அப்போதான் இங்கே வர முடியும் ஆகாசப்பட்டு அது போயிடும் காதலில்லாதே ஆசைப்படாமல் லிங்கத்திலே வந்திப்பவன் சிவலிங்கம் தான் காரணபுரமும் அது அரிசான செய்தியம் தான் பிரம்மஸ்வரமும் அதுவே தான் எனக்கு அரிசான சேதம் ஆக ரெண்டு கரிசா செய்தோ அதுவே நான் என்று இப்படி உபாசனை செய்பவன் ஞானத்தை ஞானாத்மகனாகி அவன்தான் ஞான வடிமாகிறான் தத்துவ ஞானம் வருமவனுக்கு அதனாலே மயரற்றுவன் உலக பொருளிலே மயக்கம் இருக்காது சிந்தைக்கு உலகாய் இது சிந்தனையில மனத அந்த கருணத்தில் திடப்படணும் திடப்பட்ட எங்கும் தானாம் சிவலிங்கம் அ சிவலிங்கம் அடையாளம் அழைத்துக் கொண்டு எங்கும் பிரம்மசுரவம் என்ற பாவனை விரிக்கணும் அப்படிப்பட்ட அத்தியத பாவனை பாவன தான் எல்லாம் எல்லாம் பாவன மகன் தான் பாவனைகள்ல பலன் கொடுக்கிறது உயர்ந்த பாவனைக்கு உயர்ந்த பலன் தாழ்ந்த பாவனை தாழ்ந்த பலன் அவள் தான் அதான் வியஞ்சனம் வெஞ்சனாவிருத்தின்னு குறிப்பு லிங்கத்தை அடிப்படுறதுன்னா வெஞ்சனாவிருத்தின்னு ஆகவே சிந்தை குலதாய் எவரும் தானாம் சிவலிங்கம் எும் தான எங்கும் நிறைந்திருக்க சிவலிங்கம் அது அந்த ஜனந்தனிலே அறிவான் அறிவார் அடைகின்றான் அப்படி செய்வான் அந்த ஜனத்திலேயே அடைகிறான் அப்படி ஜென்மம் கிடையாது இன்னொரு ஜென்மம் இருக்கும் சொன்னாங்க பிரதிபந்தம் இருந்தாதான் பிரதிபந்தம் இல்லைன்னா அந்த ஜென்மந்தை நிச்சயமா உண்டு பிரதிபந்தம் எதுவரைக்கும் இருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது மூடி செஞ்சிக்கிட்டே இருந்தாங்க அது காலப்போக்கில பிரதிமன்றம் நீங்கலாம் குறைவாக இருந்தால் நீங்களும் வலிமையாக இருந்தால் அலட்சியம் தொடரும் ஆனால் முயற்சி தான் முக்கியம் முயற்சியடையார் எகழ்ச்சடையார் அப்படின்னார் அதனால் முயற்சி முக்கியம் ஜீவனுக்கு முயற்சி சொல்லப்பட்டது அது லௌகிக விஷயத்திலும் முயற்சி தான் ஆன்மீகத்திலும் முயற்சி தான் சகலகாரியங்களும் முயற்சிக்கு தான் பரண உடைய முயற்சி இல்லாத சோதனைகளுக்கு எதுவுமே கிடையாது எல்லாத்திலையும் முயற்சி பண்ணித்தான் வேணும் என்பதை வருத்தம் பங்கமில் பத்தியோடு மற்றவரும் பாவனையால் இங்கெனே இறங்கில் இன்பமெஞானம் எங்குமாய் இலிங்கமே துவரால் அங்கேயர் புனலில் அம்பரந்தண்ணில் அருக்கனில் அணிலன் இந்துவினில் இங்கிவை இலிங்கம் ஆரநாதியிலேயனை நினைந்து இரஞ்சிடப்படுவான் அறுத்து ரெண்டாவது பாட்டு இப்போ சிவலிங்கம் என்று சொல்கிறோமே அது வெறும் சிவலிங்கம் மட்டுமே வழிபாடுக்குரியதல்ல அதோட மற்ற எல்லாமே வழிபாட்டுக்குரியது தான் ஏன்னு சொன்ன காரணபருமத்தினுடைய தொழிற்சேரம் இருக்க விராட்டு விராட்டில் ஒரு பகுதி தான் சிவலிங்கம் மற்ற விராட்டில் மற்ற பகுதி எல்லாமே சிவலிங்கம் தான் என்பது சொல்கிற வங்கமில் பக்தியோடு குறைபாடு இல்லாத பக்தி இருக்கணும் குறைபாடன என்ன காமி பக்தியாக குறைபாடோடைய நிஷா பக்தி குறைபாடு கிடையாது பங்கமில் பக்தியோடு மற்ற எவரும் பாவனையால் எவரும் இன்னும் முழுமையாக எல்லா அதிகாரிகளும் அர்த்தம் மந்தன் மத்தியமன் தீவிரன் தீவிரதரன் என்று சொல்லக்கூடிய சகல் அதிகாரிகளும் செய்யலாம் பாவனையால் இலிங்கத்தே இங்கு என்னை இறங்கி இறங்கி அந்த லிங்கத்தின் மூலமாக என்னை வழிபாடு செய்வார்களே ஆனால் அந்த காலத்தில் ம் எுமாம் இலிங்கம் எழுதுவார்கள் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தத்துவம் யானும் அவர் கிடைக்கும் அது எங்கும் அடை எங்கும் எழுதலாம் எங்கும் பார்க்கலாம் அவர்கள் அவருடைய மனமானது விரிஞ்சி இருக்கும் எழுதுவார்கள் அடைவார்கள் அது என்னன்னு சொன்னா சொல்ல அங்கியில் நறுவை பார்த்தால் லிங்கம்தான் புனலில் தண்ணி பார்த்தால் லிங்கம் தான் நம்பரும் தண்ணில் ஆராயத்தை பார்த்தா அருக்கணில் சூரியனை பார்த்தா லிங்கம் தான் அணிலம் காற்றில பார்த்தா தான் இந்து சந்திரம் தான் தான் ஆரணாதியிலே என நினைந்து இளைஞரப்படுவான் பிரமாணம் இருக்கின்றார் ஈஸ்வரன் தோழசீரன் இருக்கு அது தோளபோதங்கள் ஐந்தும் தோளபோத காரியமாகிய ஈழ பதினாலு லோகங்களும் எழுதிய பரப்பும் எண்பத்தி நாலு ஜீவபேதங்களும் எல்லாம் செய்த தோழி சேரும் அப்போ அந்த தோழி சிவலிங்க வடிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் மட்டும் தானே லிங்கம் எல்லா அடையாளம் தானே போதாலே இந்த சிவலிங்கத்தை உபாசித்த அந்த மனபரிபாகத்தினாலே மேலே சொல்லப்பட்ட அர்த்தம் அர்த்தமூர்த்தம் அர்டமுறத்து சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் ஜீவன் சூரியன் சந்திரன் அக்னி இதெல்லாம் அஷ்டமகலமுத்தம் அஷ்டமூரமூர்த்தமாக வழிபாடு செய்யலாம் லிங்க வழிபாடு தான் ஆகவே மனதை விரிக்கணுமன்னு சொன்னா இந்த வழிபாடு செய்யணும் சுருக்கமான லிங்கத்திலேயே இருக்கணுமா அது துவது புத்தி தான் உண்டாகும் எல்லாமே லிங்கம் தான்ங்கிறார் அதனாலதான் சொல்றார் இந்த இதில் லிங்க இவை லிங்கம் இது நானா சொல்றேன் வேதமும் நான் சொன்ன வேதம்தான் அதை பிரமாணம் பார்த்துக்கோங்க ஆரணாதியிலே என நினைந்து இறங்கிடப்படுவான் வேத மந்திரங்களை சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தை நினைந்து அவள் வழிபாடு செய்ய முடியும் செய்வானாக என்று சொல்லார் ஈதெலாம் வேறும் லிங்கமயமதாம் ஈதெலாம் லிங்கத்துள் இருப்பதாம் ஆதலால் அந்த லிங்கம் எங்கே குமார் ஈஸ்வரகீதையில் அறுபத்தி மூன்றாவது பாட்டு இதுவரைக்கும் உபதேசம் செய்த பிறகு என்னுடைய வடிவத்தை தியானம் செய்தால் லிங்கோடைய பாடு செய்தால் போதும் அன்னார் அது மட்டுமல்ல முன் பாட்டில் அனல் காற்று அக்னி அப்புறம் சூரிய சந்திரர்கள் எல்லாத்தையும் லிங்கமாக கொள்ளலாம் லிங்கம் பண்ண என்ன அடையாளம் அர்த்தம் குறி அடையாளம் பிரித்திக் என்றால் அதுதான் அதனால் ஒரு அடையாளத்தை வைத்து செய்ய வேண்டும் இல்லைன்னா முடியாது எல்லா மதங்களையும் அப்படித்தான் அடையாளம் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு புத்தி கட்டின வரைக்கும் அதே தான் இங்கே ஒரு அடையாளம் ஆனால் பாவனை தான் முக்கியம் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் பாவனைக்கு தான் வருமன் சொல்லுவார்கள ஒழிய அந்த லிங்க அடையாளத்துக்கு மட்டும் வந்துடும் சொல்ல முடியாது பாவனை தான் முக்கியம் ஆகவே பாவனையினால அவர்கள் இஷ்ட சித்திகள் பெறலாம் காரணப்புறம் எங்கே யாகமாக இருக்கிறதுனால எதை வைத்து வழிபாடு செஞ்சாலும் அவர் வராங்களாதான் அர்த்தம் இந்த இது தான் சொல்லப்படுதல் மற்றெல்லாம் சொல்லப்படலை துவத எல்லாம் அந்த குறிப்பிட்ட உருவத்தை வரங்கினா அது கிடைக்கும் வழியே இல்லைன்னு கிடைக்காதுங்கிற கொள்கை தான் மற்ற மாதங்களில் துவைய மாதங்கள்லாம் அதுதான் எல்லா மதங்களும் அப்படித்தான் இங்கே அப்படி இல்லை எந்த மூர்த்தத்தை இங்கே வழிபாடு செய்தாலும் அது என்னுடைய வடிவம் தான் அதனால பலன் உண்டு யார் எந்த அடிவில் வழிபாடு செய் அந்த அடிவில் அறுக்கிறது செய்வேன் பகவான் கேள்வின்னு இதெல்லாம் அஞ்சு கொள்கை அவர்கள் அப்படி ஒத்துக்க மாட்டாங்க அந்த கிருஷ்ண பக்தர்கள் எங்க அது அவர் வழிபாடு செஞ்சால் கிட்டந்தான் வேறு கிடையாது அப்படிம்பாங்க யாபக பாவனை கிடையாது பரிசின்ன பாவனையோட இருக்கிற வேது மதங்களில் மாட்டாங்க அதனால இதை பஞ்சேசியில் தான் சொல்லப்பட்டிருக்கு கொந்தாலம் கல் செம்பு தாம்பரம் எது வேணா கும்பிடுங்க அப்படிங்கிறார் இது நடைமுறை உள்ள வழக்கம்தான் அவசரத்துக்கு பிள்ளையார் கும்பிடுறாங்க சனிக்காயிரம் பேர் சாந்தி பிள்ளையார் மந்திர பிள்ளையார்க்கு கும்பிட்றாங்கன்னு அப்போ அதில் அவள் இல்லைன்னு சொன்னால் கும்பிடுவாங்களா அது கிடைக்கும் நம்பி தானே கும்பிடுறாங்க அது நிரந்தரமாக இல்லை பேராக சென்னிகை பிள்ளையார் தான் பேர் கொஞ்ச நேரத்துக்கு அடையாளம் அப்புறம் எடுத்து எங்கேயாவது வச்சுருவாங்க நிரந்தர பிள்ளையார் கோயிலில் வச்சுக்குவாங்க அது கும்பாபிஷேகம் பண்ணி அங்கீகாரம் பண்ணப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறைமை அஜீத கருத்து தான் நடைமுறை கூட மதுவாவில் ஏற்றுக்கொள்வதில்லை சாா்ய மக்கள் ஏற்றுக்கிறாங்க பொதுமக்கள் உடன்பாடுதான் ஆகவே அதைத்தான் முன்பாட்டில் எது வழிபட்டாலும் அது என்னுடைய வெளிப்பாடுதான் அப்படி வழிபடக்கூடியது தான் இளைஞிடப்படுவான் அப்படின்னா இந்த பாட்டில் அறுவத்தி மூணா பால் சொல்றார் இதெல்லாம் வெறும் லிங்கமய தான் உலகமே லிங்கமயம் தான் எதுக்கம்பட்டாலும் சரி இதெல்லாம் லிங்கத்துள் இருப்பதாம் சகலமும் அந்த லிங்கத்தில் அடக்கம்தான் என்னுடைய அடையாளம் என்று சொல்லக்கூடிய அதில் அடக்கமே ஆதலால் அந்த லிங்கம் எங்கே எங்கே அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வழிபடக்கூடிய அந்த லிங்கம் இருக்கே அது எங்கே எங்கே இருந்தாலும் கூட அங்கே தான் காதலால் தொழவே அது பக்தி செலுத்தியோடு வழிபாடு செய்யணும் அதுக்கு பரண அவருடைய வெறும் லிங்கத்தின் மட்டும் பரவாயில்ல லிங்கம் ஒரு துணை காரணம் பிராதான காரணம் பக்தி தான் பாவனை தான் முதற் காரணம் இது அதனால தான் காரணபுரமும் தோளை செய்கிற சமஷ்டியும் தோளை போதங்களும் சேர்ந்து அவள் தோளை செய்கிறோம் வர ஆட்டு எப்படி கும்பிட முடியுமா எங்கே கண்ணு கேட்ட தூரம் கொஞ்ச தூரம் முடியுமா கருத்து மனதுக்கு வியாபானை உண்டு அது செய்யலாம் குறுகிய பானை வந்தால் வியாபாரம் பண்ணிக்கலாம் மனதினால்தான் வியாபாரம் பண்ணலாம் சுருக்கலாம் முடிய கண்ணினாலேந்திரிங்களாலும் செய்ய முடியாது அதனால அந்த லிங்கம் எங் எங்கே தோற்றுகிறதோ அங்கேயே நான் அனுகிரகம் செய்கிறேன் என்பது இதுதான் முடிந்த நிலை இத்தகைய நிலை நாம் மனதில் கொண்டுதான் செய்வோம் சரி தான் இருக்க மக்கள் செய்கிறாங்க ஆனால் திடம் படிச்சுக்கணும் சில மதவாதிகள் ஒத்துக்க மாட்டாங்க அந்த அழுத்தம் உள்ளவர்கள் ஏற்க மாட்டாங்க போனாலும் போகட்டும் சமீப மக்கள் ஏற்றுக்கிறான் அதனால எதை வணங்கினாலும் அவர் என்பது கருத்து அது எந்த உருவத்தை சரி அவர் தான் அது இந்த கருத்து வேதாந்தத்து தான் உடன்பாடையோடய மற்றவ் ஒத்துக்க மாட்டாங்க காளி கும்பிட்டா காளி தான் கொடுக்குது எங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கறது இல்லையானு பாவனை உண்டு அவங்களுக்கு மாறி மட்டும் மாமனிங்க தான் கொடுக்குது வேறு சாமி எங்களுக்கு இல்லை கொடுக்காது அப்படிங்கிற பாவனை இங்கே எதை கும்பிட்டாலும் அந்த ஒரு வரம்புலாம் ஒரு கடவுள் தான் கொடுக்கவில்லையே மற்ற தேவதைகளுக்கெல்லாம் என்னோடய உத்தரவு தான் நான் உத்தரவு போட்டால் அது கொடுப்பான் உத்தரவு போடுறது நான்தான் போடலன்னா கிடையாது அவன் மாட்டேன் தபால்காரன் அங்கேருந்து வந்தால் தான் கொடுப்பானேன் அவளுடைய ரிஷத்துக்கு கொடுக்க முடியுமா என்ன செய்ய எனக்கு மணியாக கொடுத்துறப்பா அவனுக்கு பாதி பாதி வேறேன் அப்படி என்ன ஒரு பிடுக்க முடியாது அவனால் அங்கேருந்து உத்தரவாக இருந்தால் கொடுப்பான் அப்படி போல் ஈஸ்ரோ சங்கல்பம் பண்ணால் தான் இந்த காரியப்பிரங்களை கொடுக்க முன்னாள் அதான் கிரகங்கள் என்ன பண்ணும் நான் புண்ணிய அது சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் உத்வேசல் மாறிதான் ஆபீசர்கள் மாறது எல்லாருமே லௌகத்தில் எப்படி ஆபீஸர்களோ அதே போல இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆபீசர்கள் தான் மேலோங்களோ அவர்களுக்கு உத்தரவு போடுறதா ஈஸ்வரன் சரீரத்தை நிர்வாகம் பண்றது மனசு தான் அதில் கொண்டு ஆபாசன் அங்கீகாரம் பண்ணிக்கிறான் அங்கே சங்கல் ஆகிதான் வெளியில் விவாதி நடக்குது வழிய சங்கல் அந்த விவாதி நடக்க கைகள் நாடாது தலை அசையாது எதுவுமே அசையாது அது உத்தரவு தான் எது போடுதோ அது நடக்கும் அதுபோல இங்க காலப்பரம் உத்தரவு தான் அவர் செய்ய மாட்டார் மன சொ ஒன்றும் செய்யாது இந்திரியங்கள் வழியாக செயல்படும் நேரம் செயல்படாது அதே போல சங்கரப ஈஸ்வரன் மூடர் காட்ட மாதிகளில் காண்பார் கற்றவர்கள் ஆகாயத்தில் அருகனில் புலனில் காண்பர் ஆகுதியில் அருச்சனை செய்யும் அந்த எரிக்கனே காண்பர் எங்குமா நின்ற எனது லிங்கத்தினை நேரே ஒரிக்கிய பரம யோகிகள் என்றும் ஒருவர காண்பர் தம் மீண்டும் சொல்றார் கருத்திலா மூடல் வேதாந்த விஷயமோ மற்றெல்லாம் தெரியாது பாவ மக்கள் என்ன பண்ணுவாங்க காட்டம் ஆதரில் காண்பர் காட்டம் பண்ணா கட்டை கட்டையிலும் கல்லுலையும் செம்புலையும் தான் சாமிருக்கனு ஒத்துவாங்கிற வழியா மற்றவர்கள் ஒத்துக்கிறது இல்லை பார்ப்பார்கள் கட்டவர்கள் சில பேர்கள் கொஞ்சம் விபரம் என்ன பண்றாங்க ஆகாயத்து ஆகாயத்தில் இருக்கார் கடவுள் அருக்கனில் சூரியன் இருக்கார் புனலில் தண்ணீர் இருக்கார் இப்படி பார்ப்பார்கள் பிறரு அந்தனர் இதில் பார்ப்பாங்க ஆகுதியில் அர்ச்சனை செய்யும் அந்தனர் அவர் காண்பார் அந்த குண்டத்தில் நெய் ஊற்றி செய்கிறாள் அவள் நெருப்பு தான் அவங்களும் தேவது அதான் வெறுப்பு எல்லாம் போடுறாங்க வஸ்திரம் போடுறாங்க பட்டு வட்டு போடுறாங்க எல்லாம் புடவெல்லாம் போடுறாங்களே நெருப்பு தான் அது நெருப்பு தான் தேவை அது இல்லைன்னு அர்த்தமில்லாம் அங்கே நேருப்பிலேயே அந்த காணப்புறம்தான் இருக்கு அது ஒத்துக்கிறது இல்லை இருக்கனே காண்பர் எங்குமா எனது லிங்கத்தினை வியாபகமாக இருக்கின்ற என்னுடைய லிங்கமாகிய அடையாளத்தை நேரே ஒருக்கிய பரமயோகிகள் அதை நேரே பார்த்து மனதை ஒருக்கி இருக்கின்ற அது மேலான அபியாசம் செய்த ஞானிகள் ும் ஒ வழ ஒளிவர காண்பர் தமிழத்தை தம்முலத்தே என்றும் நீக்கமின்றி பார்ப்பார்கள் உள்ளத்தின் கண்ணே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்ன தெரிந்து கொள்கிறார்கள் ஒரே பரபரம் சொல்வந்தான் அது மாதிரி சம்மதத்தினாலே காணபரம் சொல்லப்படும் அதுவே அவித்யா சம்மத்தினாலே ஜீவனும் சொல்லப்படும் அந்த ஜீவனானவன் விவேக வைராக்கியத்தோடு உருவடைந்து ஞானமடைந்தால இவன் முத்திரம் சொல்லப்படும் அவனுடைய உள்ளமானது ஈஸ்வர சங்கல்படி நடக்க வேண்டும் நிச்சயமான கொண்டு அவன் வியாவபாவனை உடையவன் அஞ்ஞானத்தை போக்கி வினவன் அப்படிப்பட்ட நிலையிலே உள்ள காரணத்தினாலே அவன் பரம சாந்தியாக பரம பேரானந்தத்தை அடைந்து என்று சொல்லப்படுது ஆகவே ஈஸ்வரனும் ஞானியும் எல்லாம் ஒன்று தான் எதனாலே மமதி ஈசனம் யானை ஒப்பென்றீரே எப்படி ஒப்பென்றால் மமது அகந்து இகந்ததுனால ஒப்பாங்க எனது யான் இது ரெண்டு கிடையாது ஏன் ரெண்டு இல்லை சொல்லுங்க பாப்போம் ஆத்மாவது வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க அது பொய்ப்பொருள் மித்தை பொய்ப்பொருள் யாராவது ஆசைப்படுவாங்களா எனதுன்னு சொல்ல நான் சொல்லுவாங்களா சைரம் அந்த கடனை இதெல்லாம் பொய்ப்பொருள் தான் ஏதாவது பிரபஞ்சம் மித்தை அப்போ இல்லை நான் என்று எனது என்ன எப்படின்னு சொல்ல முடியும் பொய்பொருள் யாராவது எனது நான் என்று சொல்லுவாங்களா காணல் அது எனதுன்னு சொல்லுவாங்களா யாராவது பழுதியில் புலம்பு அது எனக்கு பயத்தை உண்டாகும் சொல்லுவாங்களா அதே போல நான் என்ன எப்படின்னு சொல்கிறது எனதுன்னு எப்படின்னு சொல்கிறது மித்தாதி நிச்சயம் தான் காரணம் வசு அந்த வசு நானாக எனக்கு அன்னிமா இருக்கிறதெல்லாம் மித்தை தேவ பிரபஞ்சம் அதனால் அது யா அதில் நானெல்லாம் எனக்கு வந்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை உண்மையாக இருந்தால் இருக்கலாம் போய் பொருள் யாரும் சொல்ல மாட்டான் விவேகிலேயே ஒத்துக்க மாட்டான் அஞ்சாமி தான் சொல்லுவார்கள் ஐஸ்வரனுக்கு திடம் சரதா முத்தன் எப்போது மறைப்பில்லை ஈஸ்வரன் அழுக்கிறனால ஜீவனானவன் ஜீவன் இவனுக்கு ரெண்டு பேர் ஒன்று தான் ஈஸ்வரனும் ஞானே ஒப்போன்னு சொல்கிறது மற்றபடிக்கு அவர் விவகாரம் வேறு இவருக்கார் வேறு இவர் சாட்சி பாவனையும் உண்டு அவருக்கும் சாட்சி பாரம் உண்டு பஞ்சகருத்தியம் உண்டு இவருக்கும் பிராரதானுசாரமாக அனுபவிக்கிற விவகாரம் உண்டு ரெண்டு பேர் விவகாரங்கள் இருந்தாலும் கூட அது சமஷ்டி விவகாரம் இலேஷ்டி விவரம் இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு ஆனாலும் ஞானியனங்கிறது ரெண்டு பேருக்கு இல்லை என்பது கருத்து இதுதான் ஜீவரில்லை இதான் ஞானம் அடைஞ்சவரை வரக்கூடிய பெரிய லாபம் அதனால தான் நேரே ஒருக்கிய பரம யோகிகள் எங்கும் ஒளிவர காண்பர் எங்கே தங்களுடைய தெரியும் உள்ளத்தின் கண்ணியை பார்க்குறாங்க எல்லாம் பார்த்தா அர்த்தம் வெளியில் கண்ணு கட்டிக்கா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்க முடியுமா உலகத்தில் எல்லாமே பார்க்கலாம் மண் எல்லாம் பார்க்கலாம் கண்ணு கட்டாதெல்லாம் பார்க்கலாம் மேல் மேல் உலகங்கள் எல்லாம் மனதுக்குள்ளே கற்பனை பண்ணலாம் ஆகவே இந்த ஞானிகளுடைய வாரம் இப்படி இருக்கின்ற நீங்காத காதலினால் நின்மல போதம் பயக்கும் ஓங்கார மாதலினல் ஒரு திரியம் தானாதல் பாங்காக அத்தியன அத்தியனவானாகி பறித்த உடல் போங்கால தளவு நிரந்தர யோகம் புரிந்துடுவான் அறுபத்தி நாலாவது அஞ்சாவது பாட்டி நீங்காத காதல் நாள் பக்தி எப்படி இருக்கணும் நீங்காமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் கொஞ்சம் நாள் பக்தி இருக்கு ஒன்றும் பலன்னு தெரியலன்னு பக்தி விட்டாக்கா அது காமிய பக்தின்னு போயிடும் இங்கே காமிய பக்தியில் ரிஷ்கா பக்திக்கு அப்படி இல்லை அது நமக்கு கிடைக்குதோ இல்லையோ பாடுபட வேண்டியது நம்ம இல்லை நான் அது எப்போ வரும்போது வரட்டு வராமட்ட போட்டும் நம்ம கடமை செய்யணும் ஊருக்கு போகிறவங்க போய்கிட்டே இருக்காங்க இன்னும் ஊர் வரலையே வரலேன்னு சொல்லிக்கிட்டே கவலைப்பட்டால் முடியுமா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அது வரத்தான் செய்யும் எங்கே போங்க இத்தனை நாள் நடக்கிறேன் ஊர் வந்து வரலையே ஊர் வருதா வரலையே ஊர் வருமா இவன் தான் ஊர் எப்படி வருதுனால எப்படி போகல அதே போல் இங்கே நம்ம கோரிக்கை நிறைவேறதா இல்லையோ அந்த பாதையில் போயிட்டு இருக்க ஒரு காலத்து நிறைய வரும் அதனால நீங்காத காலனால் நிம்மல போதம் பயக்கும் குற்றமற்ற அந்த தத்துவம் நிச்சயமா உண்டாகும் ஓங்கார மாதலின் சரி அதுக்கு என்னையா பண்றது நாமஜபம் பிரதானம் அப்புறம் தியானம் ஜபம் மத தியானம்தான் ஜபசரித்த தியானம் ஜபரைத்தியானம் இப்படிலாம் படிக்கிறவங்க நிறையா இருக்கு அதெல்லாம் கேள்வி தெரிஞ்சு ஒ செய்யலாம் அநேகம் பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லை கேட்டு தெரியவும் முடியாது உலக இடமும் கொடுக்கறதில்லை இதுக்கு இடம் கொடுக்கல அப்புறம் இடத்துக்கு இடம் கொடுக்க போகுது தொழில் வெளிஞ்சாப்பிடம் கிடைக்குமா இழிலே கிடையாது ஆனாலும் உடம்பு இடம் கொடுக்கறதில்லை செய்ய முடியறதில்ல அது என்ன பண்ணுறது அவ்வளோதான் பிராரந்தம் ஓங்கார மாதலின் பிரமாட்சரத்தை உச்சரிக்கலாம் உதிரியம் காணாதல் பஞ்சாட்சரம் செய்யலாம் சூழ பஞ்சாட்சரம் சூட்ச பஞ்சாச்சரம் காரண பஞ்சாட்சிரம் இல்லை இது வேணா செய்யலாம் பாங்காவே அத்தியாயனாகி பக்குவமாக அத்தியாயனம்னா நாலு தோறும் படிக்கிறது நூல் பார்த்தே படிக்கலாம் அது ஒரு பெரும் புண்ணியம் இது அத்தியாயனம்னு பேர் இருக்கு அதாவது பகத்கீதையே சில பேர் படிப்பாங்க எந்த லெவலில் படித்தா நம்ம புண்ணியம்னு பாருக்கோ அந்த ஒரு நாளைக்கு ஒரு அத்தியா அரை அச்சியான்னு கணெக்ட் பண்ணி வாங்க வருஷம் படித்தேன் மீண்டும் திரும்பி படிக்கிறது தான் இப்போ நான் படிக்கிறது அதுதான் வேளாண் சாஸ்திரம் திரும்பி தான் படிக்கணும் இது அத்தியாயம் தான் சிறுவனம் இது சிரவணம் தான் சிரவணம் அப்படின்னா தானாக படித்து அத்தியாயனம் ஒரு ஒரு சொல்ல ஒரு ஒரு கேட்க இருந்தால் அத்திரணம் பேர் சொல்பவரும் கேட்பவர் இருந்தால் சிரவணம் இல்லை அவராக படித்து அத்தியனம் பேர் அப்படி பண்ணலாம் அது பெரும் புண்ணியம் உண்டாகும் படித்த உடல் போங்காலத்தளவு இதுவரைக்கும் நான் காப்பாற்றி விடுறோமே இது சரீரமானது மரணமடைகிற வரைக்கும் நிரந்தர யோகம் புரிஞ்சிடுவான் எப்போதும் அந்த யோக மார்க்கத்தை எங்கிட்டேயே இருக்கணும் இது கூட கிடைக்காது விட்டாக அப்புறம் கிடைக்க சரி விட்டுட்டோம் இன்னும் வேற மார்க்கம் இருந்தால் பிடிக்கலாம் இது ஒன்று தான் காசிய மார்க்கம் எதுதான் வேற கிடையாது அதனால் பிடிச்சிக்க வேண்டியதுதான் அது நேரம் இருக்க வந்து செய்யலாம் முடிஞ்சது செய்யலாம் முடியாத பற்றி யார் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் மூட்டை தூக்கிறதும் தூக்கலாம் ஆசை இருக்குது ரெண்டு மூட்டு தூக்கலாம் தூக்க முடியுமா ஒரு மூட்டு தூக்கலாம்னா ஒரு மூட்டு தான் அவ்வளோ தான் முடியும் அதுபோல் ஆசை பண்ணால் நடக்காது பேச எடுத்து வந்த ஊசலாம் தீவிரமாக இருந்தது இப்போது வர வர ஆத்மாவுடைய தீவிரமாக ஆக இது தீவிரம் குறைஞ்சி போச்சு இது ஆக கூட அது போச்சு உடம்பு இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்புறம் அவ்வளோதான் சரி சரி வயசாச்சு இது இடம் கொடுக்கல நீ என்ன பண்றது எதை கடிச்சிடலா திருத்தடைய வேண்டியிருந்தான் வேற வேலை இல்லை அப்படி தான் போது காலம் எப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியதான் பரித்த உடல் போங்காலத்து அளவும் நிரந்தர யோகம் புரிஞ்சிடுவான் நிரந்தரவான் செஞ்சுட்டு இருக்கான அவ்வளோதான் சுலமனா செஞ்சு அது பிறம்பணியிருந்தான் என்ற கருத்து காமரமிங்கும் காமரகன்றார் காசிக்கே ஆமரணாந்த தளவும் இருப்பாரங்க போமள ஊற்றார் போய் வர ஊற்றார் புறையற்றோர் காமரை வென்றார் தாமரை வென்றார் கல்கண்டி அறுபத்தி ஐந்தாவது போட்டி அறுபத்தாறாவது போட்டி இப்போது இப்படி பக்தி செய்கிறது இப்போ தொடர்ந்து முடியும்னு சொல்ல முடியாது அதுக்கு உபாயம் இருக்கு அக்திப்படி செஞ்சாலும் கூட கிடைக்கும் ஆனால் பக்தி தான் பிரதானம் என்பது சொல்வார் காசி சேத்திரமானது ஆதி சிரீட்டு காலத்திலிருந்து புண்ணி சேத்திரம் வடக்கே அது உலகத்துக்கே புண்ணியக்ரம் தெற்கே மதுரை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் புண்ணியக்ஷேத்திரங்கள் இப்படி ஏற்பட்டதில்லை எத்தனையோ லட்சக்கணக்கான ஆடுகள் முன்னாலே பல விவகங்கள்லையும் தொடர்ந்து வரக்கூடிய சேத்திரங்கள் பூசு பூசா ஏற்பட்டதுதான் அடுபடி சேத்திரத்தில் காசி காசு என்ன என்ன அர்த்தம் விளக்கமானது அர்த்தம் வாரணாசி என்ன வாரணம் அசி ரெண்டு நதிகள் சேர்ந்தாலும் வாரணாசி என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில் காசி என்ன விளக்கமான அர்த்தம் அதான் காசுங்கிறது என்ன கையில் காசில் என்ன பண்றது என்ன விளக்கமான விளக்கமானது ஒன்றும் இல்லை காசு தான் எந்த பொருளும் காரியம் செய்யலாம் அது காசு காசுன்னா விளக்கம் தான் அர்த்தம் பிரகாஷ் என்ன அதி விளக்கம் அர்த்தம் காமரம் எங்கும் காமர் அகன்றார் காமரம்னா சோலைகள் எங்கும் சோலைகள் அந்த காசு எல்லாம் எங்க பார்த்தாலும் சோலையா இருக்கும் எங்கும் சோலைகள் காமர் அகன்று ஆர் காமரெல்லாம் அழகுன்னு அர்த்தம் அகன்று விஸ்தீரமாக இருக்கிறது பொருந்தி இருக்கின்ற காசி சோலைகளும் அழகும் பொருந்தி இருக்கின்றது காசி சேத்திரம் காசியில் வரணையாது அப்படிப்பட்ட காசி சேத்திரத்திலே ஆம் மரணாந்தத்தளவும் இருப்பார் சில பேர்கள் நான் காசியில் போனாக்கா இறந்தால் புண்ணிமன்று அப்போ அங்கேயே வாசம் செய்கிறது கடைசி காலத்து போய் அங்கே இப்போ பணங்கன்னு வச்சுக்கிட்டு எங்கேயும் தங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஒன்றுமில்லாதவங்களே கூட மச்சி எடுத்து சாப்பிட்டு அங்கே காலத்து போப்பாங்க இப்படி காசில் சேர்த்தா புண்ணியம்ன்னோ ஒரு அப்படி சில பேர் இருக்காங்க மரணம் வரைக்கும் அங்கேயே இருப்பது உண்டு அதனால் மரணாந்த தளவும் இருப்பார் அங்கே ஆவி போகல உற்றார் சில பேரில் அங்கே இல்லை யாத்திரிகா போனா செத்து போயிட்டாங்கன்னா அவர்களும் பெரும் முன்னியா போ போய் வரவு ஊற்றுறார் சரி அன்று பேருக்கு போ சாகல கொஞ்சம் நாள் இருந்தோம் இங்கே வந்துட்டோம் என்னையோ முனைக்காயில் சாகலி என்ன அது காலப்பட வேண்டாம் அவர்களுக்கும் புண்ணி முண்டு சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணி சலுகை புறையற்றோர் இவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் அது மட்டுமா ஒரு ஆசாபாத்லேருந்து விடுபட்டவர்கள் காமனை ஜெயித்தவர்கள் தாமரை வென்றார் களல் கண்டி தாமரை அழகு போ அழகை விட அதிகமான அளவு விடுவது அவருடைய திருவடிகள் திவர்மான திருவடிகள் அந்த திவருமான திருவடிகளை பார்த்து இவர்கள் இந்த பதமத்தில் அடையலாம் பார்ப்பதற்காக இது காசி சேத்ரத்துடைய மகிமையினாலே அவர்கள் தாமரையை விட அளவு வருங்கி அந்த திருவடிகளை பார்த்து அங்கே இருப்பதற்காக இருப்பதற்கான பதவிக்கு அடைவதற்கான புண்ணியம் சம்பாதிக்கலாம் ஆகவே எங்கும் சேவருமான பாவித்து சேர்ந்து அது சொல்லிட்டு வந்தார் இவ காசி சேதத்தின் மையமே இந்த பாடலை சொல்லி முடிக்கிறார் இன்னும் அடுத்த பாடல்கள் இருக்கு பொல்லா தவரும் போயில் என்னை விட போகார் நல்லார் என்னை அடைவரேன நவிழ வேண்டுவது முல்ல உயிருக்கும் ஈழிப்பன் என்றால் வினையால் இறங்காத வல்லா அல்லா வகை கூடினும் உயிர் விட்டு அகழ்வான் அல்லன் அறிவுடையான் அறுபத்தி ஏழாவது பாட்டு மீண்டும் சொல்றார் பொல்லாத வரும் உண்மை இழு பிறப்புமை அப்படி இருந்தாலும் கூட ரொம்ப கேடுகட்டவர்கள் அவள் கூட அங்கு ஆவி போயில் மரணம் அடைவார்கள் ஆனால் என்னை விட போகிறார் என்னுடைய கைலாச பதவி அவருக்கு என்ன கிடைக்கும் வரும் மரண சமயத்தில் நினைச்சா போற ஏதோ ஒரு புண்ணே நினைக்கலாம் அதுக்காக சொல்றது விதி இல்லை வாய்ப்பு உண்டு அவ்வளவுதான் சாகர சமயத்தில் சின்ன வயசுல இந்த மாதிரி பொதுக்கூட்டம் சங்கத்தில் சேர்ந்துருக்கலாம் அது அந்த சமயத்தில் ஞாயிற்று வறுமையானால் சிவரமானி நான் இதுவரைக்கும் செஞ்சப்போ அவங்களெல்லாம் மன்னிச்சுக்கோங்க அறியாவணும் செஞ்சுட்டேன் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் கதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாள்னா அவன் நிச்சயமாக உண்டு கடைசி எண்ணம் மெதுவாக அதுதான் பலன் வர்றது கடைசி எண்ணம் வர்றதுக்கு ஒரு பிராலத்தை இருக்கணும் கடைசியில் அந்த எண்ணம் வரணும்னா அதுக்கு முன்னால் சின்ன வயசுல கேட்டுக்கிட்டு கொஞ்சம் சம்ஸ்காரம் பலம் இருக்கணும் தான் கண்டிப்பாக வரலாம் இல்லைன்னா வராது இல்லைன்னா பொருளாதார பேர் கிடைக்காது அதுக்காக சில பேர் வர கருத்து ஒரு ஆரத்தியம் பலவிதம் சம்ஸ்காரங்கள் பலவிதம் சில சம்ஸ்காரங்கள் பலமாக இருக்கும் மனசு விதம் முன்னாடி நிற்கும் அது அவர்கள் இது நல்லதுக்கு மட்டும் இல்லை கெட்டதுக்கு அப்படித்தான் நல்லவனாகவே இருப்பான் கெட்ட சம்ஸாரம் பலமாக இருக்கும் மனசு வந்தால் ஒருத்தர் கொள்ளணும் ஏமாத்தணும் அப்படின்னு என்ன முன்னால் வரும் அப்புறம் அப்படித்தான் பரம்பாங்க கொள்ளுறதா அது பிறப்பாங்க சொல்ல முடியாது சம்ஸ்காரம் பலம் அதை நம்ம செய்யல அந்த கடைசி காலத்தில் புத்திச்செல்தி செயல்படு செய்யப்படுறதில்லை கட்டுப்பாடு கிடையாது சொப்பனமாக இருந்தால் வாசன பிரகாரம் போகிறது தான் வாசன பிரகாரம் போகிற அது வாசனை பலமுள்ள தான் முன்னால் நிற்கும் அதனால தான் ஜாஸ்திரங்களில் நல்லதையே நினை நல்லதையே சொல்லு நல்லதையே செய் அப்படின்னு சொல்வது அதுதான் உள்ளு வகையான அருவினை ஓவாது செல்லுவாது இல்லாமல் செயல் முடிஞ்ச வரைக்கும் நீ திருகண்ணத்தினாலே நல்லதையே நினைங்கள் தேவைப்படுங்க அப்படின்னு சொல்வது எதுக்கு என்ன அது சம்ஸ்காரம் பலமாக ஒன்று தான் அது எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் உதவும் கெட்டது பலமாக இருந்தால் கெட்டது வரும் அடுத்த பிறவையில் கேள் தான் வரணும் அது சொல்ல முடியாது சம்ஸ்கார பலம் அதான் வாசனா பலம்னு பேரு பிரார்த்த பலம் இருக்கலாம் ஆகவே பிரார்த்தனை எந்த அளவுக்கு அங்கே துர்பலமாக இருக்குது அப்போ வாசனை இடம் கொடுக்கணும் பிரார்த்த பலமாக இருந்தாக்கா வாசனை இருந்த கூட இடம் கொடுக்காது தழுத்திரும் எவ்வளவோ விஷயம் இருக்குது அதனால தான் பொதுவாக நாம் நல்ல சம்ஸ்காரத்தில் பழகணும்னு சொல்லிருந்தோம் பழைய சம்ஸ்காரம் இடத்தம் இருக்கலாம் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது சம்மஸ்காரங்க வந்தாலும் கூட வேட்டி அடிக்கணும் அதான் அடம் அடம் பிரிக்க அப்படி செய்லே அவனுக்கும் கிடைக்குங்கிற ஏகதேசகாரனுடைய சித்தாந்தம் அல்லன்னு அர்த்தம் இப்போ இல்லாதவரும் என்னை விட போகல் அவருக்கும் பதமுத்தி உண்டு நல்லார் எண்ணெய் அடைவரென நவிழை வேண்டுவதும் உண்டு இப்போ நல்லவர்கள் எண்ணெய் சொல்லுமா கைமிதி நியாயம் பெரு கை நியாயம்னா அர்த்தம் கிம் உதி கிம் ஆனா ஏன் எது ஆகாது ஏன் முடியாது அர்த்தம் ஆடி காத்திலே அம்மிய பஞ்சாப்றக்குதான் அப்பகுதியில் பறக்காதா அப்படிம்பாங்க அப்படி போல முட்டாலே பதவி போடுறான் நல்லா பதவி இருக்கும்லதா அப்படிங்கிற சாதாரணமான மரம் சாப்பிட்டு நல்லதா அது தொடர்ந்து சாப்பிட்றவங்க நல்லா வியாதி அப்படிங்கிற மாதிரி ஏன் ஆகாது என்ற கேள்விக்கு பதிலாக தான் முடியும் அந்த அர்த்தம் அதனால்தான் நல்லார் எண்ணை அடைவெற நவிழ் வேண்டுவது உண்டோ அது ஓகார இல்லையான அர்த்தம் எல்லா உயிருக்கும் வீடெழிப்பன் என்றால் நான் எல்லா உயிருக்கும் முத்திக் கொள்ளி இருக்கேன் ஆனாலும் அவர் தான் நான் என்ன பண்றது பிறகு வினையால் இறங்காத அல்லா கொடியினும் அவர்களுக்கு பிரார்த்தத்தினால இந்த முத்தி அடுக்கிறதுக்கு மனப்பார் பரிமாணம் இல்லாவிட்டாலும் கூட உயிர் விட்டு அகழ்வான் அகழ்வான் நல்லன் அறிவுடையான் அவன் சாகர சமயத்தில் அந்த காசி இருந்து உயிர் விழுவானால் அவன் நல்லன் தான் என்னை விட்டு அகழ்மாட்டான் முத்தி ஓடுவான் முத்தி ஓடுன்னு ஆகவே உயிர் விட்டு அகல்வான் நல்லன் அறிவுடையான் அவன் தான் புதுஷா அவன் பக்தி மார்க்க தீர்மானிருக்கான் அர்த்தம் அரிய மறையில் அரிய மறையாகும் பொருளீதறிஞர்களால் தெரிய நினைந்தபடி எவர்க்கும் செப்படாது செய்தவத்தால் உரிய விரதனாயொடுங்கும் உள்ள தொடு பிரம சரியமுடைய பக்தர்களுக்கு நேரே சாற்றத்தவதுவது வரைக்கும் இந்த வேதம் வேதாந்தம் அதனுடைய பயன்கள் எல்லாம் வரி சேற்றுக்கிட்டு வந்தார் இப்போது இது யாருக்கு உபதேசம் பண்ணுறது என்பதை அந்த குருஜி சம்பிரதாயத்தை பற்றி நான் சொல்ல போகிற அரியமறையில் அரியமறையாகும் பொருள் ஏது இதனுடைய அர்த்தம் தாற்பயம் வேதமே மறை ரியோட அர்த்த ம இருப்ப ரகசியம் மிகவும் கடினமான ரகசியத்திலும் கடினமான ரகசியம் இதுதான் இந்த ரகசியானது சாமானயம்ல இதை என்ன செய்யணும் அறிஞர்களால் தெரிய நினைந்தபடி இது விவேகளுக்கு தான் புரியும்படியும் மற்றவர்கள் புரியாது அப்படி இருக்கிறதுனால எவருக்கும் செப்படாது சாமான மக்கள் சொல்லப்படாது அப்படி சொன்னாக்கா விபரீத பாவனையை ஏற்படுத்தி அவன் கழுது அடைவான் வாழ்க்கத்தில் இந்த நூலானது அறிவியர்களுக்கு சொல்லப்படாது சொன்ன நரகத்தை தள்ள மாதிரி ஆகணும் அவன் செயல்பட மாட்டான் ஆசையே அதிகமாக இருக்கும் ஆசைதான் இருக்கும்போதே செயல்பட மாட்டான் அப்ப என்ன அது தூக்கப்படுவான் அப்படிங்கிறார் அப்படி போல இது சாமானிய சொல்லக்கூடாது செய்தவத்தால் உரிய விரதனாய் செய்தவன் இனத்தை செய்த தவம் இனி செய்யக்கூடிய தவம் மூன்று காலத்துக்கும் பொருந்தும் அத்தகைய தவத்தினாலே உரிய விரதனாய் பொருந்திய விரதன் ஆனால் அனுஷ்டானங்கள் பக்தி இதில் முறை பக்தி முறைவன் செறிந்தவன் இப்படிலாம் இருக்கிறவன் இவர்கள் நான் அறம் மற்ற ஒடுங்கும் உள்ளத்து ஓடு அவன் அறமார்க்கம் புண்ணிய மார்க்கத்திலே கடைபிடிப்பனாக இருக்கணும் அதோட மன ஒழுங்கும் ஒடுக்கவும் இருக்கணும் அவனுக்கு இன்னும் பிரம்மச்சரியமுடைய பக்தனாக இருக்கணும் பிரம்மச்சரியம் மிக முக்கியம் பிரம்மச்சரியம்ன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணால் நாங்கள்லாம் பிரம்மச்சரியம் சாஸ்திரம் வீத்த கூடுவது பிரம்மச்சரியம் என்றே சொல்லப்போல கையில் எழு எழுதியிருக்கான் மனைவியோடு சம்மந்தப்படுறது விளக்க நாட்கள் நீக்கி விள விதித்த நாட்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டால் அவன் பிரம்மச்சரியும் சொல்லப்படும் என்று சொல்வார் அதனால் அப்படி செய்ட்கள் அதிகமாக கிடைக்க சில நாட்கள் கிடைக்கும் அந்த அதாவது பௌர்ணமி அமாவாசை அப்புறம் என்ன ஜெயர் அன்னைக்கு அப்புறம் அஷ்டமி நவமி இப்படிப்பட்ட அவர் கூடாமல் தயாரிப்போனால் மாதிரி ரெண்டு நாள் முன்னாள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இது இது பிரம்மச்சரியத்துக்கு தீவிரமாகும் அப்படி எப்படி இருக்கும் மனசானது கட்டுப்பட்டு இருக்கணும் இல்லைன்னா முடியாது கட்டுப்பட்டு மனசானதுனாலே அவனை பிரம்மச்சரியன்னு சொல்லலாம் பிரம்மச்சரியன் என்ன கட்டுப்பாடு முடியல மனசு கூட இந்த கட்டுப்பாடு இருக்குமே ஆனால் அவனும் தான் என்று பெரிசா எழுதிருக்க திருமணம் மாணவர்கள் கூட இந்த விதிப்படி செய்யணும் அனைவரும் சம்மந்த பண்ணணும் கண்டு நேரத்தில் சம்மந்தப்படுறது இருக்கே அது பிரம்மச்சரியில் அவனுக்கு காமகான்னு பெறும் அவனுக்கு இந்த பலனெல்லாம் கிடையாது அதனால பிரம்மச்சரிய உடைய பத்தனுக்கு நேரே சால்ட்ட தகவல் தகுவான் என்று சொல்லலாம் மற்றவன் சொன்னால் பெரியாத அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு சில அதான் லாபம் சொல்ப லாபத்துக்கு ஆசை பரவனுக்கு போய் மகத்தான லாபம் சொன்னால் முடியுமா இது பெரிய லாபம் பேரின்பம் பேரின்பத்துக்கு ஆசை தான் உண்டு ஜோலுடைய சுபாவும் பேரின்பந்தான் லட்சியம்தான் அடையிற மார்க்கம் என்ன தான் பயந்து ஓடி போயிடுறாங்க இது பெரிய லாபம் இருக்குயா வாயானாக்கா அப்படியா ரொம்ப தூரமாக இருக்கும்போது இருக்கே முடியாது கூறாங்களே இது ரொம்ப தூரமாக இருக்கு பக்கமாக இருக்குன்னு பெரிய லாபம் வாடின் தான் என்ன பண்றது பக்கமா இருக்கணும் பொரியில் ஆவரம்னா அது முடிக்கிறான் அதுக்கு இந்த இடமில்ல போங்கிருந்தே தனனை நோக்கி தமற்குரை தயோகம் இவனுரை செய்யத்தக்கதில் இலங்கைய சாந்தி நெஞ்சில் சிவனியா புதர்வர்க்கென்றே சிவனருள் செய்யான் அறுத்தொம்பதாவது பாட்டு இவனமே தனது யோகம் இயம்பி இவனமே இது வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த பிரகாரம் அர்த்தம் இவ்வண்ணம் இடக்குறை இவ்வண்ணமே தனது யோகம் இயம்பி தன்னுடைய ஞான யோகத்தை பற்றி சொல்லி தன்னிடத்தில் இருந்த தன் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த ஓனக்கேதனையை நோக்கி உனக்கேதனா கருணக்குடி ஒடிவன் அர்த்தம் மகாவிஷ்ணு ஓனக்கேதனா மகாவிஷ்ணுவை பார்த்து உத்தமர் குறைத்த யோகம் இதெல்லாம் மேன்மக்களுக்காக சொல்லப்பட்ட யோகமானது இவன் உரை செய்யத்தக்கது அதுதான் இங்கே செய்ததெல்லாம் ஆகும் இலங்கைய சாந்தி நெஞ்சில் அவன் உள்ளத்தில் எவனுக்கு அமைதி இருக்கிறதோ அவனுக்கு சிவனியன்ன பொருந்தேன்னு அர்த்தம் சிவனிய புதல்வர்க்கேன் சிவனர்கள் செயல்பட்டான் அப்படிப்பட்ட சாந்தி பொருந்திய சிசல் யாரா இருப்பாளையானால் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சிவபெருமான் சொல்லி முடிக்கிறார் ஏ மகாவிஷ்ணுவே இது எல்லாருக்கும் சொல்லலாம் அவர்கள் கிரகிக்க முடியாது அதனால உள்ளத்தில் சாந்தி அமைதி அடங்கிய விருத்தி இருக்குமே ஆனால் அவளுக்கு சொல்லுங்கள் என்று சிவருமான் சொல்லி முடிச்சான்னு சொல்ல முனிவரே உங்கக்கெல்லாம் ஞானம் புனிதராய் புதல்வர்க்காக பூசுராரானோர்கள் வினியதும் வாயினாலே இப்படி இறப்பும் மீண்டும் ஜெனியமும் ஒழிய நீரும் செப்பும் மீண்டும் அருளே செய்தான் எழுத பாட்டு என் முனிவர்களே அதாவது அங்கே கூடியிருந்த முனிவர்கள் பதிரிகாசனத்தில் அவர்கள் சனகசனந்தன சனான சனத்திமார் முதலான முனிவர்கள் மனசிலர்கள் அவர்களை நோக்கி முனிவரே உங்களுக்கு எல்லாம் ஒடுங்கிடப்பட்ட ஞானம் இது முழுமையாக இந்த ஞானம் உங்களுக்கு சொல்லியாச்சு அது யோக மார்க்கம் விசார மார்க்கம் ரெண்டு மார்க்கங்கள் ரெண்டுமே ஞானத்துக்கு தான் ஏது அதனால இது சொல்லப்பட்டது புனிதராய் புதல்வர்க்காக அந்தக்கான சுற்றி சாதனங்கள் உடையவர்கள் அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் இருப்பார்கள் ஆனால் சொல்லலாம் தன்னுடைய புத்திராக சொல்லலாம் உத்தாலகர் தன் மகன் மகன்க்கு உபத்தேசம் பண்ணார் அப்படி சொல்லலாம் பக்குவாக இருந்தால் முதலுக்காக சொல்லலாம் பூசுரானோர் கேட்ப பூசரர்னா பிராமணர்களுக்கு ஒரு பேருண்டு அவர் தேவலத்தில் உள்ள சுரர் ஒரு பூலத்தில் சுரர் தேவர்கள் பூதேவர்கள் பேர் பூதேவரானோர் இந்த பிராமணரானோர் கேட்ப அவர்களும் கேட்கலாம் இனியதும் வாயினாலே இப்படி இப்படி சொல்லப்பட்டது வாக்கு நாளில் சொல்லப்படுவது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அதனாலே லாபம் என்ன பிறப்பும் மீண்டும் ஜெனியமும் ஒழிய மரணம் இருக்க அது வரத்தான் செய் மீண்டும் பிறக்கத்தான் செய்வார்கள் இந்த சுழற்சியிலிருந்து நீங்கும் பொருட்டு நீரும் செப்பும் மீண்டும் அவர்களை செய்தான் என் உணவர்களே நீங்கள் உங்கள் சிச்சை உங்களை அண்டி வரக்கூடிய பகுதிகளுக்கு சொல்லுங்கள் இது குளிசீச பரம்பரை ஏற்படலாம் என்று சொன்னார் அடுத்த பாட்டில் குருசி பரம்பரம் சொல்ல இந்த நாரணன் ஈசனாகிய என் சிந்தையால் நினைவார்களுக்கு உரை செய்தையோ இது செப்போ செப்பலாம் எந்தவாறு உயிர்க்கும் இந் உயிராகும் காரண நாரணன் என்பதோர் அந்த மாதிரி இல என கருளானதோர் வடிவாகுமாள் அறுபது சொன்னாது இந்த வருல நாராயணான ஒன்று தான் அப்படின்னு சொல்றார் அதாவது காரணபுரமாக காளிபுரம் அபேதம் சொல்றது இந்த நாராயணன் ஈசனாகிய எண்ணில் வேறு அலன் இங்கே அமர்ந்திருக்கின்ற நாராயணாகிய வைகுண்டவாசி எனக்கு காலபுரமாகி எனக்கு அந்நியம் அல்லன் ஒரு உடம்பில் அந்த ஜீவனுக்கு எப்படி உறுப்புகள் அந்நியம் இல்லாமல் அந்நியமாக இருந்து கொண்டு வெவ்வேறு தொழிலை செய்கிறதோ அப்படி போல என்றும் சிந்தையால் நினைவார்களுக்கு இப்படிப்பட்ட அந்நியம் இல்லை என்று யார் நினைக்கிறார்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு உரை செய்த யோகி இது புரியும் அதை புரியாது காரணபுரத்தில் அம்சங்களாகவே காரியப்பிரங்கலே அது வேற இல்லை இந்த உடம்புல கைகால் மூக்கு நாக்கு வெவ்வேறு தான் வெவ்வேறு குணம் தான் செயல்பாடு தான் அதுக்கு ஒரு இயக்கங்களும் வெவ்வேறு தான் ஆனாலும் ஒரு ஜீவனும் கட்டுப்பட்டு தான் அந்தந்த உறுப்புகள் அங்கே கெட்டுப்போனாக்க அந்த உறுப்புகளாக கெடுத வழி உடம்பாக கேட்கறதில்லை அப்படி அது ஜீவனும் கட்டுப்பட்டது அதுபோல இங்கே காரிய அல்லது அவர் கீழ்பட்ட என்ன எத்தனையோ அதிகார வர்க்கங்கள் அவர் எல்லாம் காரிப்பவங்களுக்கு காரிப்பரவங்கள் தான் இல்லைன்னா அவருடைய கீழ்பட்டவர்கள் எல்லாம் காணப்பதின் அம்சங்கள் தான் அவருடைய சங்கல்பத்துக்கு மாற யாரும் செய்ய முடியாது அவர் தனித்தன்மை உண்டு அவர் தவறுகளும் செய்யலாம் அதை திருத்த அதிகாரம்லாம் அவருக்கு தான் உண்டு கைக்கு வழி கெடுதுன்னு சொன்னால் கையே மறந்து பூசிக்காது அதை ஜீவன் பிரயத்தனம் பண்ணி உன்னோர்கை மூலமாக தான் அதை பூசணும் அது தானே பூசிக்காது அப்படி போல் ஏ அந்த ஜீவன் எப்படி சங்கல்பம் செய்து மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த உறுப்புக்களுக்கு மாற்றிக்கொள்ள அதிகாரம் இல்லையோ முடியாதோ அப்படி போல தான் இறைவனும் எமே இறைந்த காரணபூர்வமானது அந்தந்த அதிகாரங்கள் உள்ளவர்களுக்கு சரியா செய்வேன் தண்டனையும் கொடுக்குறார் அதை பார்த்துக்கிறோம் யமன் வந்தான் தன்னோடு சேர்த்து பாசகாரி போட்டலாம் எட்டு வச்சார் பாருங்க காலக்காலன்னு பேர் தண்டை கொடுக்குறாருல ம் அப்போ அது தண்டை கொடுக்குற அதிகாரம் உண்டு